நமது வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் 4, ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காலநிலை மாற்றம் குறித்த வாராந்திர ஐ கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது இரண்டு இந்தோ தாய்லாந்து கூட்டு ராணுவ மைத்ரி ரெண்டாயிரத்தி மேகாலயாவில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக மனநல தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலக சுகாதார அமைப்பான இந்தியா நாடு ஒத்துழைப்பு உத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி வெளியிட்டது யார் மூன்று இந்த ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் எத்தனை ஆரோக்கிய மையங்கள் திறக்கப்பட உள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி